அறுவடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கதையா விதையா சீட்ஸ் ஆர் வீட்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி மத்திய பதிமூன்றாம் அத்தியாயம் மூன்று முதல் எட்டு அடுத்து பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று இயேசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியருக விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டன சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறு இடங்களில் விழுந்தன மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது வெயில் ஏறின போதோ தேய்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூராகவும், சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தன விதைக்கிறவனுடைய ஓமையை கேளுங்கள் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான் அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் செல்வத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் நல்ல நலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு தீமத்தியூ நான்காம் தியாயும் இரண்டாம் வசனம் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அருவி Preach the word, be ready in season season. and out of ஊழியங்கள் வெகுவாய் பெருகு இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆத்தும அறுவடை இல்லாதது அதற்குரிய காரணங்களை ஆராயும்படி நம்மை தூண்டுகிறது பல காரணங்கள் அவற்றில் ஒரு சிலவற்றை இன்று கவனிப்போம் அறுவடை குறைவிற்கு ஒரு முக்கிய காரணம் தரமற்ற விதை விதையின் தரம் விளைச்சலின் அளவை நிர்ணயிக்கும் விதக்கிரனுடைய ஓமையை விளக்குகையில் இயேசு விதையானது இறைவார்த்தை என்றார் இன்றைய பிரசங்கங்கள் பலவற்றில் நற்செய்தியின் சாராம்சம் குறைந்து விசேஷத்திற்கு பதிலாக கதைகளும் சொந்த அனுபவங்களுமே கூறப்படுகின்றன எதிர்ப்பு நிறைந்த இடங்களில் நச்சதி அறிவிக்க மிஷினரிகள் செல்லும் பொழுது பலர் பயத்தினால் பலமிழக்கின்றனர் சில வேளை தங்களுக்கு கிடைத்த வரவேற்பில் மயங்கி ஏசு கிறிஸ்துதான் வழி என்று சொல்ல தைரியமின்றி இருப்போரும் உண்டு கலாத்தியர் முதலாம் அத்தியாயத்திலே அப்போசன் ஆகிய பவுல் இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறான் ஒன்பதாம் பத்தாம் வசனம் முன் சொன்னது போலும் மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிற கடவன் என்று சொல்லிவிட்டு தன்னை உடனே பார்க்கிறான் இப்பொழுது நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனிதரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்தவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அவர் சொன்னார் கிறிஸ்தவர் அல்லாத உயர் அதிகாரிகள் நமது பிரசங்க மேடைகளில் உடன் அமர்ந்திருக்கும் போது பேச துணிவின்றி இக்கட்டான நிலைக்கு சில சுவிசேஷகர்கள் தள்ளப்படுகின்றனர் நற்செய்தியை தைரியமாய் பேச தனக்காய் வேண்டும்படி பவுல் போன்ற வீரரே மக்களை கேட்டுக்கொண்டனர் ஒருமுறை ஆதிவாசி குடும்ப கிராமம் ஒன்றிற்கு சென்ற பொழுது அந்த ஆதிவாசி கிராமத்திலே ஒரு டெம்பிள் ஒரு இந்து கோயில் இருந்து நாங்கள் போன உடனே அந்த கோயில் பூசாரி மணி அடித்து ஊர் ஜனங்களையெல்லாம் கூட்டி சேர்த்து அந்த கோவிலுக்கு முன்னால் உள்ள மேடையிலேயே எங்களை அமர்த்தி அங்கே உள்ள வாத்திய கருவிகளெல்லாம் கொண்டு வந்து இசைக்க சொல்லி என்னை பிரசங்கிக்க சொன்ன நஷ்டமான தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை இயேசு ஒன்றுதான் வழி நீங்கள் விக்கிரஹாராதனை விட்டு மனதிரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி பேசுவேன் மை த்ரோட் என்னுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது அப்பொழுதுதான் புரிந்தேன் ஏன் நான் மிஷினரிகளுடைய தைரியத்திற்காய் நாம் ஜபிக்க வேண்டும் பேச வேண்டிய பிரகாரமாய் வாக்கு எனக்கு அருளப்படுத்தக்கதாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பொருள் அதுதான் அறுவடை குறைவாய் இருப்பதற்கு விதை நேர்த்தியாக இருந்தால் மட்டும் போதாது நிலத்தின் தன்மையும் முக்கியம் வழி அருகே உள்ள நிலம் கற்பறையான நிலம் முள் நிறைந்த நிலம் முப்பது மடங்கு விளை நிலம் மடங்கு விளை நிலம் மடங்கு விளை என்று இயேசு ஆறு வகை நிலங்களை அவர் வரிசைப்படுத்தினார் நமது நச்சதி பணி முயற்சிகளில் நாம் சாதக சிந்தையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் நிலத்தின் தன்மைகளை மறந்து விடக்கூடாது எல்லா இடங்களிலும் ஒன்றுபோல் கனி கிடைக்கவில்லையே என்று நாம் சோர்ந்தும் போகக்கூடாது ஆனால் ஒன்று முக்கியம் சபையானது பிந்திவிட்டது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவ மிஷினரியும் கால்வைக்கும் முன்னதாகவே தொலைதூர இடங்களுக்கு சாத்தான் தனது ஏஜென்டுகளை பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து விட்டான் ஒரு ஆதிவாசி கிராமத்திலே பிசாசு பிடித்த ஒருவனுக்கு நாங்கள் ஜெபித்து அவனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்த அவன் கையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு தாயிற்றை கலத்தி உள்ளே உள்ள தகரத்தை பிரித்து பார்த்த அங்கே ஒரு சின்ன ஒரு ஓலையிலே அறுநூற்றி என்று எழுதப்பட்டிருந்தது அவனிடத்தில் கேட்டோம் யார் உனக்கு இதை கொடுத்தது என்று சொல்லி அவன் சொன்னான் ஒரு மாயுதத்திற்காரன் கொடுத்தான் என்று சொன்னான் அறுநூத்தி அறுபத்தி ஆறு வேதத்திலிருந்து ஒரு சுவிசேஷகன் போவதற்கு முன்பதாகவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஆதிவாசியின் தாயத்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு எழுதப்பட்ட ஓலை உள்ளே இருக்கிறது நம்மை விட மிகவும் வேகமாக வேலை செய்து நாம் அதிகம் பிந்திவிட்டோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஏறக்குறைய முழு கிராமமும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் அன்றைய மிஷினரிகளால் நாசரேத் என்று பெயரிடப்பட்ட கிராமத்திலிருந்து நான் வருகிறேன் ஆனால் நாலு கிலோமீட்டர் அதற்கு அடுத்த கிராமமாகிய ஆழ்வார் திருநகரி இன்று வரை இந்துக்களின் ஆதிக்கத்திலேயே இருந்து வருகிறது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாதபடி இவ்வுலகின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கிவிட்டான் என்ற பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம் பணிக்கலங்களில் உள்ள லீதியாள்களின் ஹிருதயங்களை ஆண்டவர் திறக்கும்படி நாம் வேண்ட வேண்டும் நிலத்தின் தன்மைக்காய் செபிக்கையில் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு உரிமை பாராட்ட வேண்டிய ஒரு திருவாக்கு சகரியா நான்கு ஏழு மாபெரும் மலையே நீ எம்மாத்திரம் செருபாபியலுக்கும் மின் நீ சமபூமியாவாய் அருமையான ஐயா தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடலில் இருந்து ஒரு மூன்று வரிகளை நான் வாசிக்கிறேன் ஊரெல்லாம் செல்வேன் பறை சாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன் சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவி மகாபரிய தேவனே எங்களை நம்பி உன்னுடைய அறுவடை பணியிலே பதினோராம் மணி வேளையிலும் நீர் எங்களை சேர்த்துக் கொண்டதற்காக நாங்கள் உக்கு நன்றி சொல்லுகிறோம் சபை ஏற்கனவே பிந்தி விட்டது ஆனாலும் இன்னும் ஒரு மணி நேரம் உண்டு அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அறுவடையின் எஜமானாகிய உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டு உம்முடைய வேகத்திற்கேற்ற போல் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஒரு துரிதத்தை ஒரு வேகத்தை ஒரு விவேகத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் வாய்மூடியிராதபடி நிரம்ப விதைக்க எத்தனை பேர் முடியும் அத்தனை பேர் இருக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உடைய திருவார்த்தையை அறிவிக்க எங்களுடைய உதவிகளை திறந்தரலும் அப்பொழுது எங்களுடைய வாய்முடைய புகழை அறிவிக்கும் கடினமான பகுதிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐந்தாண்டுகள் ஆறாண்டுகள் வேலை செய்து ஐந்து பேரை கூட திருச்சபையிலே சேர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அவர்கள் எவ்வளவாய் தைரியம் இழந்து சோர்ந்து போயிருக்கிறார் ஆனால் அவர்கள் உண்மையாய் உழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தாவே பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாத காரியத்தை ஆவியினாலே நீர் கர்த்தாவே சாதித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஷெபிக்கிறோம் இந்தியா முழுவதும் ஒரு பெருத்த ஆத்ம எங்களுடைய தலைமுறையிலே அதிகம் பிந்தி போகும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஷெபிக்கிறோம் அந்த பணியிலே உமோடு கூட முழுக்க முழுக்க ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உளைக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே